தினம் ஒரு தகவல் வழங்குபவர் பா ராமலிங்கம் ஆசிரியர் பன்ருட்டி தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று உனது வாழ்வு என்ற தலைப்பில் உங்களோடு இன்று உரையாற்றுகிறேன் அன்பு அறிவு பண்பு பக்குவம் நம்பிக்கை நேர்மை உண்மை ஆகிய அனைத்து குணங்களும் எவனிடத்தில் தங்கி வாழ்கின்றனவோ அவனது மகிழ்ச்சி வானம் தாண்டியும் புலி வீசும் அவனது வாழ்வு வரலாற்றில் தன்னை பதிவு செய்து கொள்ளும் உனது வாழ்வு நிலையில்லாது என்று உனக்கே தெரியும் ப்ரகேன் போட்டியும் பொறாமையும் நீயும் வாழ்ந்து பிறரும் மகிழ்ச்சியடைந்தால்தான் நல்லது தானே வாழ்க்கை என்பது நீ நினைப்பது போல் இருக்க வேண்டும் என்று எண்ணாதே நினைத்தது போல் நடக்கவில்லை என்றாலும் நடந்ததை யதார்த்தமாக எடுத்துக்கொள் மேடு பள்ளங்கள் ஏற்ற இறக்கங்கள் சரிவுகள் எதுவென்றாலும் யதார்த்தமாக எடுத்து கொண்டால் வாழ்க்கையும் ஒரே சீரான கதியில் இயங்கும் வாழ்க்கை ஒரு பொழுதுபோக்கு அல்ல உனது தேவை எது என்று கண்டுபிடித்து நிறைவேற்றி கொள்ளுதலும் அடுத்தவர் தேவை அறிந்து உதவுதுமே வாழ்க்கையாகும் உனது வாழ்க்கை ஒருமுறை தான் என்பதை உணர்ந்து இருக்கும் காலம் வரைக்கும் எல்லோருக்காகவும் நீ வாழ முயற்சி செய் உனது வாழ்வு எல்லோராலும் இனிமை நிறைந்ததாக மாற்றப்படும் உன்னை உயர்த்துவதெயது உன்னை வாழவித்து வளர்ச்சி எது உனக்கு புகழை தேடித் தருவது எது இதை கூட மறக்காமல் ஆனால் உனக்கு இழுக்கு தேடி தரும் எதையும் இழப்பை கொண்டு வந்து சேர்க்கும் எதனையும் மறந்து கூட பார்க்கலாகாது உனக்கு கேடு தரும் எதுவாக இருந்தாலும் விலக்கி வைத்தால் வாழ்வில் உயர்வு உன் சொந்தமாகும் உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது எது நடக்கும் எப்போது நடக்கும் என்பதை பற்றியெல்லாம் தெளிவாக அறிந்து சூழ்நிலைக்கு தகுந்தாபடி சிந்தித்து அதற்கேற்றவர்கள் உன்னை சரியான பாதையில் சென்றால் வாழ்க்கையில் என்பந்தானே வந்து சேரும் இனிமே நிறைந்த வாழ்வு உனக்கு வேண்டுமென்றால் அற்ப சந்தோஷத்திற்கு ஆசைப்படாதே வீண் இச்சைகளுக்கு இடம் கொடுக்காதே உயிர் உடலை விட்டு பிரியும் இறுதி நொடி வரை ஊக்கத்துடனும் உண்மையுடனும் செயல்பட்டு கொண்டே இருங்கள் அடுத்த பிரிவு என்பது இல்லாமல் போகலாம் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையும் குறிக்கோளும் கொள்கைகளும் இறப்பு ஏதுமின்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் எதையும் இயலாது முடியாது என்று மட்டும் எண்ணி சும்மா இருந்து விடாதே இயலாது முடியாது என்பதெல்லாம் தோன்றி மறியும் நீர்க்குமிழி போன்றது அசைவு போட்டு உரும இழக்கும் நுரையைப் போன்றது எனவே முடியாது ஒன்றுமில்லை என்று உறுதியோடு அழுத்தமாக உன் கால்களை பதித்து நடைபோடுங்கள் அதாவது உன்னை நீ கனவு காணாதே என்று நான் சொல்ல மாட்டேன் லட்சியம் கொள்கை எதிர்காலம் இவற்றை பற்றியெல்லாம் கனவு காணாமல் ஒருவன் உயிரோடு இருந்து என்ன பயன் எனவே கனவுக்கான் ஆனால் கண்ட கனவு நனவாக்க முயற்சி செய் பாடுபடு முன்னேறு சாதனை புரி இனிமையுடன் வாழ் நன்றி வணக்கம்